திவாகி தேவனுடைய அளவற்று கிருவினாலே நாம் இந்த இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கின்றோம் அதற்காக நம்முடைய தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் மீதமாக தேவனுடைய அன்பை உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கடந்து வந்த பரசுத்துவங்களுக்கும் எல்லா அங்கத்தினர்களுக்கும் தேவ சமூகத்திலே இரண்டாயிரத்தி ஏழாவது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாளிலும் கட்டோடி ஆவியானவர் உங்களுடைய ஆத்மாவளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தித் சில வேத பாகங்களை நாம் சிபத்தோடு வாசித்து தியானிக்கலாம் உயிதி மொழிகளின் புத்தகம் அதிகாரம் பதினெட்டாவது ஒரு வாசிக்கலாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் புகாது என்று இருபது நாகி ஆண்டு வந்திருக்கிற திருச்சிவின் பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தை தருகின்றார் முடி உண்டு நாம் முடிவுண்டுகாது யார் என்பதை நன்றாக அறிந்திருக்கின்றோம் அநேக காரிகளில் நமக்கு தோல்வி அடைந்தது போலவும் அநேக நன்மைகள் நமக்கு கிட்டிச் சேராதது போலவும் கடந்த ஆண்டுகளில் காணப்பட்டிருக்கின்றான் இந்த ஆண்டிலே நம்ம நம்பிக்கை வீண் போகாது என்று இரவு ஆகிய ஆண்டவர் சொல்லுகின்றார் முடி உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று தேவரை நம்பி இருக்கின்ற அதனால் எவ்வளவு பெரிய மேன்ம கிடைக்கப்படும் உணர்ந்து இந்த ஆண்டிலே மகிழ்ச்சிகரமாக பாதிலை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று தேவ சமூகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றது சங்கீதம் பனிரெண்டாவது அரசனாகி தாவித பிடிச்சொள்வதை வாசிக்கலாம் கருத்தா நம்பியாய்க்கு தாமதம் மனிதர்களை நாம் நம்பி இருக்கவில்லை சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு என்று சொல்லி பரிசுத்துக்களும் சொல்லுகின்றது நம்மை சிருஷ்டித்தையும் நாம் நம்பி இருக்கின்றபடியால் அப்பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் உயர்களுக்கும் மனு புத்தாகமே நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது நம்பி இருக்கிற மக்கள் அநேகர் சோறுபடைந்து நான் சொல்லுகிறார் முன்பாக நம்மை நம்புகளுக்கு நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என மக்கள் மிகவும் மகிழ்ச்சி நான் நம்பியிருக்கிற ஆண்டு எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார் என்ற எண்ணத்தோடு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக மகிழ்ச்சிகரமாக கணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான மறுப்பு நிலம் பெற்றுகின்றார் மக்களுக்கு மகிழ்ச்சி வருகின்றதில்லை உயர்ந்த பதவியில் இருக்கின்றதுனால மகிழ்ச்சி வருகின்றதில்லை ஆழ் பலங்களும் படை பலங்களும் இருக்கிறதுனால மகிழ்ச்சி வருகின்றதில்லை இரவு நாண்டு வரை நம்பியிருக்கின்ற மக்களுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் என்று சொல்லி அப்புறத்தில் உள்ள வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி ரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்காயிருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் ார்கள்விட்டி யோசபாத் அரசனுடைய நாட்களிலே அவரை யுத்தம் செய்து மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல மக்கள் பணியெடுத்து வந்தால் என்று சொல்வதை தெரிவித்திருக்கின்றது கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த உலகத்தில் எதிர்ப்புகளும் யுத்தம் அதிகமாக ஆரம்பித்து இருந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன்மோடு கூட இருக்கிறார் படையெடுத்து வந்த பொழுது அவரிடத்தில் அநேக நாட்டு மக்களுமாக படையெடுத்து வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது யோசபாத் பயந்து தேடுகிறவருக்கு ஒருமுதப்பட்டு யூதா வந்து உபவாசித்து உபவாசான் என்று சொல்லி அங்கே தேவன் ஒரு தீர்க்க மூலமாக இந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு நீ இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனைகள் இருந்தாலும் பெற்றுக் கொள்வதற்கு அவ்வப்பொழுது மனிதர்களை கொண்டு ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறபடினால் அந்த ஆலோசனைகளை நம்பி இருக்கிற பெரிய ஒரு விடுதலையும் ஆசீர்வாதம் இந்த ஆண்டிலே உண்டாக போகிறது ரெண்டு நாள் ஆகும் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பொழுது குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவநாய கருத்தரை நம்புங்கள் அப்போது நிலைபடுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்போது சித்தி என்றார் அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபாத்தின் யூதாவே எருசிலமின் குடிகளை கேளுங்கள் கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் பயங்கள் அதிகமாகிவிட்டது ஒரு தீர்க்கத்தரிசு ஒரு ஆலோசனை கொடுத்து விட்டு கடந்து போயிருக்கின்றார் அந்த ஆலோசனை கேட்பதற்கு மக்கள் எல்லாரும் இவ்வளவு பெரிய செயல்களை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ரிசி வேண்டும் அப்பொழுது நம்பிக்கையுடைய மக்களுக்கெல்லாம் பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டிலே புறப்படும் என்று சொல்லி ஆபியன் அவர் அப்படி நம்பி அவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்ன ஆலோசனை அந்த தீர்க்கத்தரிசி கொடுத்தார் என்று தொடர்ந்து முன்புங்கள் தீர்க்கரிசூர் ஆலோசனை குறைவாக இருக்கலாம் என்று எண்ணிவிடாது யுத்தத்திற்குரிய ஆள்களை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு முன்பாக பாடகரை நிறுத்தி கர்த்தரை துயுங்களை அவருடைய கருவை என்று சொல்லி பாட்டு பாடிக்கொண்டு ஆட்களை நேமி கர்த்தர் உனக்கு அகத்தம் செய்வார் ஹலோ லுயா துதமாக பாடல்களை நிறுத்தி பாடல்களை அடுத்து என்ன நடந்தது என்று சொல்லி அடுத்த ஒருவருக்கு ஒருவரை கருத்தர் அவர்கள் வெற்றி விழுந்தார்கள் சண்டைக்கு போகவில்லை பாடிக்கொண்டிருந்தார்கள் இவர்களை எதிர்த்து வந்த மக்கள் யாரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அவர்களே அழிந்து போனார்கள் என்று சொல்லி நிச்சயமாக முடிவுண்டு வீண் போகாது இனிதமாக தேவனாகி கருத்து தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றி வாழ்க்கை கொடுத்து கொண்டு காலமாக இருக்கிறது என்பதை அறிந்து அன்றவருக்கு நாம் சோத்திரம் சொலுத்துவமாக விவசாயத்திற்கு புத்தகத்திலே முப்பத்தி ஏழாவது 14 நிறுவத்தை வாங்கி வாசித்தான் போய் பின்பு இசைக்கா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் கத்திற்கு முன்பாக விரித்து அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கத்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தாவே தேவான்களின் கர்த்தாவே தேரூபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே தேரூபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே நீர் ஒருவரே பூமியின் ராஜரிகுக்கெல்லாம் தேவனானவர் நீர் ஒருவரே பூமியின் ராஜரிகுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் கர்த்தாவே என்னை செவி சாய்த்து கேளो கர்த்தாவே என்னை செவி சாய்த்து கேளो கர்த்தவி நீர் என் கங்களைத் திறந்து பார் கர்த்தாவே நீர் என் கங்களைத் திறந்து பார் சகல கிரியේ ஜீவனுள்ள தேவனே நீந்தி நீதியென்ப வார்த்த விண்ணப்பித்து தூசித்து நம்பி இருக்காது விடுதலை தர மாட்டார் எங்கள் தெய்வங்களை கொம்பிடுவதற்கு எங்களோடு கூட வந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருந்ததை எஸ்ஐக்கி அரசன் அதை கையிலே வாங்கி அதை படித்து பார்த்துவிட்டு தேவனுடைய கொண்டு செல்லுகின்றார் கடிதத்தை வாசகத்தை கேளுமென்று சொல்லி அங்கே காண்பித்து விட்டு அந்த கடிதத்தை சுருட்டி தேவாலயத்தில் வைத்துவிட்டு அவர் சென்று விடுகின்றார் பிரியமான தேவ ஜானமி நம் தேவனை நம்பி இருக்கின்றோம் அவர் நம்முடைய ஜபத்தெல்லாம் கேட்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் என்பது நாம் அறிந்திருக்கிறார் இசைக்கு அரசன் அந்த அறிந்திருந்தபடியினால் அந்த அரசனுக்கு மறுபடி ஒன்று சொல்ல விரும்பாதபடி ஜீவனுடைய தேவனை தூசித்து எழுந்த கொண்டு போய் தேவாலயத்திலே வைத்து தேவனிடத்தில் வாசத்துக்கு அனுப்பிக்கின்றார் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் எழுந்திருப்பார் என்பதை அவர்கள் விசுவாசித்திருந்தார்கள் அந்த நம்பிக்கையை அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் அருமையான தேவ ஜானமே நாம் தேவனை நம்பியிருக்கின்றோம் தேவ சமூகத்திலே சொல்லும் போது கருத்தரவை கேட்டு நமக்கு நன்மை செய்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம் இதை வைத்துவிட்டவர் வீட்டுக்கு சென்று விட்டார் அந்த ராத்திரிலே ஒரு தேவதூதன் அந்த ராணுவத்திலே கடந்து சென்று ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் சங்கரித்து போட்டான் ஏழாவது பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் அதிகாலம் எழுந்திருக்கின்றது கற்பியிருந்தார்ைய எதிரி ஆகிய பி சாசானவன் கருச்சிக்கர சிங்கப்போயலை யானை விளங்கலாமோ என்று இந்த நாட்கள் வகை தேடி சுற்றி திரிகின்ற காலமாக இருக்கிறபடி தேவஜனங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றி செல்ல வேண்டும் என்று அவை அனைவரு நேரடியாக சண்டை போட வருகிறதில்லை பாவம் செய்ய வைத்து தேவன தேவனுடைய மகிழியை நாம் இறந்து செய்ய வைத்து தேவனுடைய உன்னலமான சாணத்தின்மை விழுந்து போக செய்வதாக இருக்கின்றபடியால் நாம் அதற்கான நல்ல ஆலோசனை பெற்று சாத்தானுடைய அந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிகவும் காரணமாக இருப்பதோடு தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே குண்டிப்போகாதிருக்க வேண்டும் என்று ஆண்டு மருத்துகின்றார் இப்படி எல்லா போராட்டத்தை நமக்கு விடுதலை இந்த ஆண்டு ஒரு ஜெயமான ஆண்டாக நமது வெற்றி பெற்ற கூட்டமாக இந்த வெளிப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்பி இரண்டு ராஜாக்களின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் வாசிக்கலாம் பெ சமைத்து சாப்படும்படியான சூழலை உண்டாகி அவ்வளவு பயங்கரமான ஒரு பஞ்சகாலம் அங்கே கடந்து சென்று வாரத்தை சொல்லுகின்றார் மறுபடியும் என்றான் அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக கைலாக கொடுக்கிற ஒரு கர்த்தர் வானத்திலே மதகுளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றார் இதோ கர்த்தர் வானத்திலே பலகணிகளை மதவிகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதிலே சாப்பிட மாட்டா என்றும் நீ அதிலே சாப்பிட மாட்டா என்று மனுஷன் சொன்ன அருந்திகள் இருக்கிறது தேவனை நம்புங்கள் அவருடைய திருக்கத்தரிசுகளை நம்புங்கள் சொல்லி அங்கே யோச பார்த்து தேசத்திலே இந்த நாட்களில் கொடிய பஞ்சங்கள் உண்டாகிவிட்ட போதிலும் கர்த்தருத்தமுனை புள்ளிகளுக்கு வானத்தின் பல்கலைகளை திறந்து கொடுப்பது நிச்சயம் என்பது நாம் அறிந்திருக்கின்றோம் இப்படி ஒரு வார்த்தை இருந்தது அங்கே ஒரு ராஜாவினுடைய மனுஷன் சொல்லுகிறான் அது எப்படி நடக்கும் தேசம் எல்லாம் பஞ்சமாகிவிட்டது எங்கிருந்தும் உணவுப் பொருள்கள் வருவதற்கு வாய்ப்பு அப்படி இருக்கும்போது இப்படி இப்படி முடியும் என்று சொல்லி கேட்டபொழுது காணுவாய் நீ ார்கள்க்கால் கோதுமை ஒரு சேக்கருக்கும் இரண்டு மணக்கால் வார்கோதுமை ஒரு சேர்க்கருக்கும் விற்கப்பட்டது ராஜா தனக்கு கயலாக கொடுக்கிற அந்த பிரதானிய விசாரிப்பா இருக்க கட்டளை ஒருமுக வாசல் ஜனங்கள் அவரை நெருக்கி மிதித்திருந்தாலே ராஜா தேவண்ட மனுஷன் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் நாளை நேரத்தில் சமாரியாக ஒருமுக வாசலில் இருக்கும் என்று ராஜா ஒரு சொன்னதன்படியே நடந்தது பிரதானி தேவுண்ட மனுஷனுக்கு பிரதித்திரமாக இதோ கர்த்தர் வானத்தில் மதங்களை உண்டாக்கினாலும் வார்த்தபடி நடக்குமா என்று நடந்தோனமாகறப்படுகின்றது புறப்பட்டு பாள வார்த்தடிய ஒரு மரக்கால்மை ஒரு சேர்க்கலுக்கும் ரெண்டு மரக்கால் வாக்கு ஒரு சேர்க்கலுக்கு வெறுக்கப்பட்டது என்று ஆவியான மனிதர்கள் மூலமாக கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் நிறைவேறு இப்படி தேசத்திலே பஞ்சம் உண்டாக இருந்தபோது தீர்க்க தரிசையானவர் இப்படி சொல்லிவிட்டு போனார் அது ஒரு அதிகாரியை மறுத்தார் அப்போது அவர் சொல்கிறார் நீ காணுவாய் கணாலே நீ அதை புசிக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அமிலமாக தனங்கள் எல்லாரும் கோதுமை வாங்குவதற்காக நெருக்கி வந்த பொழுது இந்த அதிகாரி கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக சென்றிருந்தான் கிள விழுந்து எல்லாரும் மிதித்து கொண்டு இந்த வேதமாக நமக்கு படிப்புகின்றது ஆகையினால் பிரிய மாணவர்களே தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் பொழுது நாம் என்ன செய்வது யுத்தங்கள் வரும்பொழுது என்ன செய்வது எந்த இளமக்கள் யாரும் கலக்கமடைந்துவிடாதபடி கருத்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய நெருக்கங்கள் எல்லாம் மாற்றப்படக்கூடிய காலம் வந்துவிட்டது என்பதை அறிந்து தேவஜனங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றி முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆவியான ஆகாரம் இருக்கிறீங்க உலகம் எல்லாம் அணிந்து போனாலும் ஆகாரம் இல்லாமல் போய்விட்டாலும் நமக்கு ஆண்டவர் பலோகத்திலிருந்து போஷிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அதனால தேவஜனங்கள் வருங்காலங்களை குறித்து இது மாதிரி குடும்ப காரியங்களை குறித்து அதிகமாக கலக்கமணியானபடி தேவனை நம்பியிருக்கிற நம்பிக்கைகளை தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் திருகிறார் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒழிவு உண்டு என்று அவர் சொல்லுகின்றார் குறைவு வந்திருக்கலாம் அவைகள் நிறைவடையப் போகின்றது நமக்கு நெருக்கங்கள் வந்திருக்கலாம் பகைவைகள் சூழ்ந்திருக்கலாம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றுக் கொள்ளக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறபடியால் நிச்சயமாகவே நமக்கு நம்பிக்கை வீண் என்று கூறு ஆசைப்படுகின்றரிசியான சந்தர்ப்போர்வுண்டாகி ஒருத்தப்படுகிறார் போக ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் தூக்கிவிட்டார் சில மணி நேரங்கள் கழித்து ஒரு தேவத்து போய் அவரை தட்டியெழுப்பி அவருக்கு சாப்பாடு கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்தோம் மனிதன் யாரும் இல்லாத இடத்திலும் எந்த வசதியும் இல்லாத இடத்திலும் ஹோட்டல்கள் இல்லாத இடத்திலும் இறைவனை நம்பி இருக்கின்ற மக்களை இறைவன் எப்படி போஷிப்பார் என்று சொல்லி பரிசுத்தியான திருவிழா நாம் ஏழைகளாக இருக்கின்றோம் எளியவர்களாக இருக்கின்றோம் சமுதாயத்தில் நம்மை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை என்கிற எண்ணங்கள் யாருக்கு உண்டாகிவிடாதபடி கருத்தனை மக்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாகும் என்று வேலை வாழ்க்கை சொல்கிறது மனுப்புத்திற்கு முன்பாக நீர் செய்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாக இருக்கிறது போல அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை கருத்து அனுப்பித்துக் கொண்டு வருகிறார் என்பதை அறிந்து ஆண்டுகளுக்கு நாம் சோத்தரும் செலுத்துவோமாக இந்த ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து முதலமைச்சர் வசனங்களை வாசிக்கலாம் படுத்துக்கொண்டு பண்ணினான் தண்ணீரும் அப்படிப்பட்ட ஒரு அவரு தண்ணீர் மங்கை தலைக்கு மாற்ற வைக்கப்பட்டிருக்கின்றது எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அவருக்கு தெரியும் ஆண்டவர் அனுப்பி கொடுத்திருக்கிறார் என்பது அறிந்து அதை சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் தேவஜானமே பரலோகத்திலே நமக்குரிய இல்லாம தேர்வுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது பரலோகத்தில் இருக்கின்ற ஆண்டவருக்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றதான அவரை நம்பி நம்பிக்கையிலே நாம் குண்டி போகாது என்று ஆவிய அனைவரு திருடன் பெற்றுகின்றார்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 அந்த இடத்துல சுடத்தோடு ஆகாரத்தை எடுத்து ஒரு தட்டில் வைத்து மற்ற தட்டினாதே ஒரு பக்தர்கள் கொண்டு வருவதற்காக வேகமாக வருகின்றார் போது இன்னொரு தேவத்துடன் போய் அவரிடத்தில் அதை பறித்து பான் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் இருவரும் கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் மேல் மூடிதான் பின்னர் வந்த இடத்தில் கிடைத்தது ஆகாரத்தில் வைத்திருந்தவரும் வேகமாக கொண்டு செல்லுகின்றார் அது தேவருடைய பிள்ளைகளுக்கு பணிமுறை செய்வதற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படுகிற ஆணையர்களாக இருக்கிறார்கள் என்ன தேவத்து குறித்து சொல்லி நமக்கு பணிமுறை செய்வதற்காக பர்லோகத்திலே கோடிக்கணக்கான தேவத்தூரில் அன்று வைத்து இருக்கின்ற தேவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நாம் அசையாமல் இருக்க வேண்டும் என்று வெகு தூரம் என்றான் எழுந்திருந்து குடித்து அந்த பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பின்னும் மட்டும் நடந்து போனான் நாற்பது நாட்கள் அந்த ஆகாரத்தினுடைய பலத்தினாலும் கடந்து கற்பர் கொடுக்கின்ற ஆகாரம் இருக்கின்றதே அது மிகுந்த பலன் உள்ளது என்று அறிய சாப்பிட்ட ஆகாரம் நான்கு மணி நேரத்துக்கு மேலே அது இருக்கிறது ஜீரணமாகிவிடுகின்றது தேவன் கொடுக்கின்ற ஆகாரமானது நாற்பது நாள் பிரியான தூரம் நடந்து செல்லும் வரையிலும் அதனுடைய பலத்தினால் அவர் கடந்து போனார் எழுதியிருக்கின்றபடியால் உயிதமாக ஆகார குறைவுக்காக ஆசீர்வாத குறைவுக்காக யாரும் கவலைப்படாதீன் என்று ஆவியானவர் கூறுகிறவருக்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்திகின்றேன் எலியா தெற்கு தரிசன பெரிய பஞ்சம் உண்டாக தெற்கு காலங்களில் எல்லாம் இப்படி பஞ்சங்கள் வந்ததாகவே வாசித்திருக்கின்றோம் அந்த நாட்களில் எளியாவை கொண்டு தேவனாய கருத்து சொன்ன வார்த்தை நிமித்தமாக தேசத்தில் பணி பெய்யாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அது நிமித்தமாக தேசத்தில் பஞ்சம் உண்டாகிவிட்டது கேரி அவரை தங்க வைத்து காகத்தை கொண்டு அப்பத்திய கொடுத்து போய்சித்தார் என்று எழுதியிருக்கின்றது ஆண்டுகள் பஞ்சம் ஒன்றே ஆண்டுகள் கழித்த பிறகு அந்த ஆற்றிலே தண்ணீர் வெத்தி போய்விட்டது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அவர் அங்கிருந்து வேறொரு இடத்துக்கு அனுப்புகின்றார் ஒரு ஏழை விதவியினுடைய வீட்டிற்கு அனுப்புகின்றார் பஞ்சம் தீர்வரிலும் போஷிப்பதற்கான ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் நீ அங்கே கடந்து போய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் கருத்து நமக்கு ஆலோசனை தரக்கூடியவராக இருக்கின்றார் அங்கே சென்ற பொழுது ஒரு அம்மா விரவு குறைக்கொண்டிருக்கிறார்கள் இல்லியா போய் அந்த அம்மாவட்டத்தில் பேசுகின்றார் அந்த அம்மா தான் இவரை பேசிக்கக்கூடிய அம்மா என்று அறிந்து கொண்டார் பெரிய ஐசி வாங்கு வீடுகளுக்கு அனுப்பவில்லை ஒரு ஏழை விதவியனுடைய வீட்டிற்கு அந்த அம்மா கடவுளை நம்பியிருந்தவர்கள் வீட்டிலே ஆதார குறைவுண்டாகிவிட்டது ஒரு அப்பத்தை இரண்டாவது சுட்டு ஆனந்தனுடைய மகனும் சாப்பிட்டு விட்டு சாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளே வந்திருக்கின்ற மகள் அந்த அடையை சொல்வதற்காக மிறகு கொடுப்பதற்காக வெளியே வந்திருக்கிறார்கள் மிக ஏழ்மையான குடும்பம் பெரிய ஒரு பையன் மாத்திரம் அப்படி முறைமுறை கொண்டிருக்கின்ற போது வெளியே வந்து அம்மா குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார்கள் நம் வாழ்க்கை பக்தர்களாக இருந்தாலும் அந்த நற்கிரி அழைச்சிவதுக்கு சில நேரத்திலேயே நாம் கவனமற்றுவதாக மாறிவிடுகின்றோம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் செய்கின்ற சில எத்தனை நம்மளை அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இழந்து போய்விடுகின்றோம் அங்கே தேவனுடைய மனுஷன் கடந்து செல்கின்றார் தண்ணீர் வேண்டும் என்று கேட்ட அவர் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று அறிந்து கொண்டபடியினால் விறகை போட்டுவிட்டு தண்ணீர் எடுத்து செல்கின்றார்கள் நம்மளுக்கு இப்படி சொல்லலாம் வேற வழி இல்லையா சாகுபோற தண்ணீர் வருவாய் தான் தண்ணீர் வாங்கி கொடுக்க போதும் கடவுளை நம்பி நம்பி கஷ்டத்துக்குள் ஆகியாச்சு அனுமிப்பார்கள் நாம் அப்படி இல்லாதபடி நம்பிக்கையிலே குண்டி போகாம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்புகள் என்று சொல்லி வேதத்தில் வாசித்தோம் இந்த திருக்கத்தரிசு அந்த பிறகு பிறகு போட்டுவிட்டு தண்ணீர் எடுக்க போன மகளிடத்தில் கொஞ்சம் அப்பமும் கொண்டு வாழி சொல்லுகின்றார் அந்த அம்மா சொல்லுகின்றார்கள் உண்மையாக நாமத்தினால சொல்லுகின்றேன் என்னுடைய வீட்டிலே வேறு ஆகாரம் கிடையாது மாவு இருக்கின்றது ஜானியில எண்ணையும் அதை ரெண்டு அடையாக சுட்டு நான் என் மகனும் சாப்பிட்டு விட்டு மறிக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றோம் வேறு எந்த ஆகாரம் என்னுடைய வீட்டில் கிடையாது என்று சொல்லி சொல்லுகின்றார் அவர் அவருக்கு பதவி சொல்லுகின்றார் சொன்னபடியை முதலிலே சொல்கிற ஒரு சிறு அடைய நிறத்தில் கொண்டு வாசலே பஞ்சம் தீர்வு பானையிலே மாவு குறையாது எண்ணெய் விற்றாது என்று சொல்லு சொல்லுகின்றார் விரல்களை மறுபடியும் எடுத்துக் கொண்டு அவர் வீட்டுக்கு செல்லுகின்றார் அவசர அவசரமாக அடுப்பை மூட்டி ஒரு சிறிய அடையை சுட்டு மீதி மாவு இருக்கின்றதா மீதி எண்ணெய் இருக்கிறதா என்று சொல்லுவை பார்க்கவில்லை அந்த வாரத்தை அவள் நம்புகின்ற பெற்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே ஒன்றியாக்களையும் பதினேழாம் அதிகாரம் அப்படியே அவன் எழுந்து சாரி பாத்துக்கு போனான் அந்த பண்டனத்தை ஒரு அங்கே ஒரு விதவை பிறகு பொறுக்கி கொண்டிருந்தாள் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் கொண்டு வா கொண்டு வர அவளை போயிட போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானில் ஒருபிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணையுமே இல்லாமல் எண்ணத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவநாய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நான் என் குமாரி செத்து போகும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு என்றால் அவளை பார்த்து நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னத்தில் கொண்டு வா பின்பு உனக்கு உன் குமாரருக்கு பண்ணலாம் கர்த்த தேசத்தின் மேல் மலையை கட்டையிடும் நாள் மட்டும் வானையில் மாஸ் செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரேவேலின் தேவநாயக் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அவள் போய் எலியாவில் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே வானையிலே மாஸ் செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் என்று நாம் நம்பியிருக்கின்ற நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் நாம் ஆண்டவரை வாழ்க்கையிலும் நிறைவேறி இப்படி எல்லா நெருக்கங்களை மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றபடியினால் நாம் நம்பிக்கையிலே குண்டி போகாதிருக்க வேண்டும் என்று இவ்வாண்டின் ஆரம்பத்திலே ஆவியான நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றார் ஏர்ம மாதம் ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன குழந்தை இரவு பத்து பதினோரு மணிக்கு நின்று கொண்டு இருந்ததாம் வீட்டிலே ஒரு வாரமாக சாப்பாடு இல்லை பிள்ளைகளுடைய தாப்பு வெளியிற்கு போன வரவில்லை கூலி வேலை செய்கிற ஒரு குடும்பம் நான்கு குழந்தைகளோடு தாயார் தினமும் ஜெமித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைகள் சாப்பாடு கேட்டால் சாப்பாடு நமக்கு கிடைக்கும் அம்மா யாரு கொண்டு வருவாழ்ந்து பிள்ளைகள் கேட்டால் ஆகாரம் கொடுத்த காக்காய் நமக்கு ஆகாரம் பெறும் என்று குழந்தை அவரை எதிரித்து பார்த்தா கதவெல்லாம் கூட்டி இருக்கிறதே காக்காய் ஆகாரம் கொண்டு வரும் என்று அம்மா சொன்னார்களே இந்த கதவு கூட்டி இருந்தால் காக்கா எப்படி வரும் என்று சொல்லி அந்த பிள்ளை கதவை திறந்து வைத்து விட்டு ரோட்டில் வெளியும் போய்விடக் கூடாது முதலாளி கடை அடைத்து இரவு பதினோரு மணிக்கு வண்டியில் கார்ல வந்து கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் நடுரோட்டிலிருந்து இருக்கிறதை பார்த்து அவர் காரை விட்டு இறங்கி ஏமா நடந்து இருக்கிறாய் கதனெல்லாம் ஏன் திறந்திருக்கிறாய் வீட்டில் போய் தூங்கு சொல்லி சொன்ன கதவை பூட்டினால் காக்கா இப்படி வரும் பிள்ளை சொன்னதான் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சது என்னமா சொல்ற கதவை கூட்டினா காக்கா வருமா என்று கேட்கிறேன் என்ன விஷயம் எங்க வீட்டுல சாப்பாடு ஒரு வாரமா எங்க அப்பா ஊருக்கு போயிட்டாங்க வேலைக்கு போனாங்க காசு கொண்டு வரல அதுல அம்மா ஆகாரம் தருவதற்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டா இளியாவுக்கு ஆகாரம் கொடுத்து காக்கா நமக்கு ஆகாரம் கொண்டு வரும் சொல்லுவார்கள் அதை தான் எல்லாரும் தூங்கிட்டாங்க நான் கதவை திறந்து வைத்திருக்கிறேன் காக்கா வருவதற்காக சின்ன பிள்ளை சொன்னதான் அந்த உரிமையாளருக்கு ரொம்ப கஷ்டமாகி வருத்தமாகி இதுல நின்றுக்கோ இப்ப ஒரு காக்கா கொண்டு வரும் சொல்லி காரை மறுபடியும் எடுத்துக் கொண்டு போய் வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறார் கேட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான ஆகாரத்தை ரொட்டி இல்லாம எடுத்து வைத்து அவர் கொண்டு வந்து அந்த பிள்ளை கையில் ஒரு கையை குடிக்க வைத்து வீட்டுக்குள்ள வைத்து விட்டு கலவையை புட்டிக்கோ அம்மாட்டை ஒரு காக்கா தந்து வந்து சொல்லிவிட்டு போய்விட்டாராம் இந்த பிள்ளை வீட்டுல கொண்டு வச்சுட்டு அம்மா பிள்ளை எல்லாம் எழுப்பி இப்ப ஒரு காக்கா பெரிய காக்கா நமக்கு நம்புகிறார்கள் காகத்து கொண்டு போஷித்த ஆண்டவர் நம்மையும் எப்படியும் போஷிப்பார் அலோலியா பிரியமான தேவஜானமே எந்த சூழலில் நம்பிக்கையில குண்டி போகாதபடி நம் இருக்கிற ஆண்டவர் யார் நம்ம அறிந்திருக்கின்றபடியினால் அவர் நம்மை பஞ்சத்திலே உயிரோட காப்பதற்கு நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து புகாதபடி நம்பிக்கையில உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆதி அதிபர் திருவிழம் பெற்றுகின்றார் ஆதியாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது யாக்கோபு தேவனிடத்தில சொல்வதும் நான் ஒரு கருத்தில் இருந்தது வழக்கமாக வைத்து அளவழப்பான ஒரு கம்பு அதுதான் எரிந்தால் காயப்படக்கூடிய நல்ல ஒரு வகையான ஒரு கம்பு வைத்திருந்தார் தனி கம்பு அந்த கம்பை களப்பட மணிக்கு லாபனுடைய வீட்டுக்கு செல்லும் போது தன்னுடைய அண்ணன் ஆகியாவுக்கு பயந்து இளமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கம்பாவோடு மாத்திரம் தான் இவரும் கடந்து போனார் இப்பொழுது ரெண்டு பரிவாரங்களோடு கூட கடந்து வந்திருக்கிறார் ஆடு மாடு மிருக ஒரு பரிவாரம் மனைமார்கள் பிள்ளைகள் வேலைக்காரர்கள் போன்ற மனித பரிவார ஒரு கூட்டம் இதெல்லாம் எப்படி கிடைத்த தெரியுமா எனக்கு கொடுத்த சத்தியத்திற்கு நான் இவ்வளவு ஆண்டவனத்திலே ஜெயம் பண்ணி ஜெயம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கேட்டு அதன்படியே செய்து இப்படி மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு வந்தார் என்று சொல்லுவேற்றது பிரியமான ஜோபஜானமே கர்த்தனோடு பேசுகின்றார் நம்முடைய சத்தியத்தை ஒவ்வொரு நிமிஷம் வெளிப்படுத்தி தந்து கொண்டே இருக்கின்றார் நடக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் பெருகப்போகிறது சம்பளத்தை மாற்றினான் என்று சகோதரியுடைய மகன் தான் தன்னுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் உங்க மகளை வாகம் செய்து கொண்டிருந்த ஆசீர்வாதம் பெருக ஆரம்பித்தவுமே கூலியை மாற்றி விடுவான் பின்னர் அவனுக்கு ஆசீர்வாத வரும்போது இன்னொரு உடனே கூலிய மாற்றுவான் இப்படி மாற்றி மாற்றி அவரை ஏமாற்றின போதிலும் திரும்பி வருகிறான் அவருக்கு என்ன காரணம் தெரியுமா தேவனின் காண்பித்திற்கு நான் இவரது பார்த்திருந்தேன் வெறும் கோல கையுமாக கடந்து போனேன் இப்போது இவ்விரண்டு பணிவாலங்களை உடையவனானே பிரியமான தேவஜானமே தேவனுடைய வார்த்தைகளை நம்பி இருக்கின்ற நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கொண்டு என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றார் நாம் தேவடைய சத்தியத்தை ஒழுங்காக கடைபிடித்து அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் போதிக்கிறார் உலகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை விளோகங்களில் நாம் இப்படி ார் சத்திற்கு கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் பலிக்கும் பதினான்காவது வசன வாசிப்பான ஒரு மனிதனுக்கு உலகத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அவரும் அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது யாருக்கு வந்து பலிக்கு தெரியுமா தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாக செய்து கொடுக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திர வேண்டும் என்று எண்ணுவார்கள் சத்தத்திற்கு செய்து கொடுக்க மாட்டார்கள் ஆலோசனை <laughs> நம்மை வேண்டும் என்பதற்காக ஒரு கனவு நடத்திருந்து கடிதம் வைத்துக் கொள்ளுங்கள் அருமையான எனக்கு பணம் வந்து விட்டது நெருக்கம் எல்லாம் ஆளிவிட்டது எடுத்துக் கொள்வார்கள் கருத்திருந்த புத்தகத்தில் நமக்கு இயங்கி வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை கவனித்து படிக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு கூட வாழ்கிறார்கள் சத்தியம் தேவரில் காண்பித்த சகல சத்தியத்திற்கு நான் எவ்வளவையே பார்த்திருவான் அல்ல என்று யாக்கூபம் சொல்லியிருப்பது போல தேவன் சொன்ன வார்த்தைகள் நாம் வாசித்து அதன்படியே நடந்ததை கைகொள்வோமானால் இன்று சொல்லப்படுகிற ஆசிர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது வந்து பலிக்கும் இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக ஒரு விடுதலையின் ஆண்டாக நம்முடைய நெருக்கங்கள் வருத்தங்கள் கவலைகள் கண்ணீரிகள் எல்லாம் ஒரு ஆண்டாக இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லியிருக்கின்றபடியால் அப்படி செய்ய வேண்டும் என்று தேவசமுத்திரம் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஓசியார் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது தெற்கு தெரிசி வருத்தத்தையோடு சொல்வது ஒரு காரியத்தை வாசிப்போம் எது கருத்தில் கொடுத்தேன் வாசிப்பதற்கு நேரம் கிடைக்கிறது மற்றவர்கள் வாசிப்பார்கள் வேதத்தை வாசிக்க வேண்டுமானால் விருப்பம் வருகிறதில்லை அதை அந்நீகாரியமாக எண்ணிவிட்டார்கள் அதனால் பெரிய மாவட்ட திருச்சி பெண் பணிகள் ஆகிய நாம் தேவனுடைய வார்த்தை தேவன் எழுத்து எழுதி கொடுத்த வார்த்தைகளாக இருக்கிறபடினால் அது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய தேவரை சந்திப்பதற்காக தேவன் எழுதி கொடுத்த அவருடைய திருமறையாக இருக்கிறபடினால் அதை நாம் ஆசீர்த்துவதற்கு மெய்யாகவே கமனமாக செய்வாசிவாதம் நம்மை சந்திக்கும் என்று சொல்லுகின்றார் பிறால் ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஏசுநாதிரி நடத்தில கேட்ட ஒரு கேள்வி இந்த வசனத்தில் ஒன்னாம் அதிகாரி ஏதாவது திறந்து வைத்து அதனை நிரள வைத்து காண்பித்து இந்த வார்த்தைகளை சுவாசிக்கிறாய் என்று சொல்லி கருத்து காண்பித்தார் நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் அன்றனுடைய கருத்துல பெரிய வேத புத்தகம் இருக்கிறது காண்பிக்கும் பொழுது அதில் என்ன எழுதியிருக்கிறார் தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காக அக்கினை ஜுவளாகவும் என்று எழுதியிருக்கின்றது இந்த வசதத்தை விசுவாசிக்கிறாய் என்று கேட்டார் ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் தூதர்களை காற்றுகளாகவும் தூதரலை அக்கினை ஜுவிகளாகவும் மாற்ற முடியும் என்று சொன்ன பொழுது எங்கள் வீட்டில் அப்பொழுது என்ன இல்லை தவிரிப்பதற்கு மண்ணெண்ண கடையிலும் இல்லை கடியெடுப்பு வாங்க வேண்டும் என்று துணை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் திபித்து வேண்டும் என்று என்று சொல்லிவிட்டு ஜபத்தில் கடந்து சென்ற இந்த உரையாடல்கள் நடந்தது அப்பொழுது ஆண்டவர் சொன்னால் நான் உடைய அடுப்பு ஒரு தேவதூதனை அனுப்பி உதவி செய்வேன் என்று நம்புகிறாய் என்று கேட்டார் புரியமானவில்லை நம்முடைய நம்பிக்கை வீண்போகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நம்புகிறேன் என்று சொன்னேன் அதன்படி செய்ய என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார் விபத்து முடித்து விட்டு துணை ஆண்டு சொல்லுகிறார் ஜெபம் நெற்பில் காற்று மாத்திரம் வந்தது கம்ப்ளீட்டாக மன்னன இல்லை இப்பொழுது காட்டிலே தீயவரசை வைக்க வேண்டும் என்று ஒரு யோகத்தில் வர நெருப்பு குச்சி வரிசை இந்த காட்டில் வைத்த பொழுது அது பொய்ரை காதின்போது எண்ணி நமது கை கொள்ளும் பொழுது இன்றைக்கும் கர்த்தணை ஆசீர்வதிக்க போகிறார் என்பது அறிவித்துக் கொள்கின்ற ஆண்டுகளின் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீகத்திலே பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாகும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் ஆன்மீகத்திலே வளர்ச்சி அடைகின்ற மக்களுக்கு தான் தெய்வீக ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவாக கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது இதை ஒரு வசனத்திலாம் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி அங்கே எழுதுகின்றார் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டு உரிமை அழைத்திருக்கின்றார் அதற்கு ஆன்மா வாழ வேண்டும் என்று சொல்லி ஆன்மீக வளர்ச்சி நம்முடைய எல்லா செல்வங்கள் இருந்தாலும் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்க முடிகிறது அனுபவிக்க முடிகின்றதில்லை பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் தான் கொடுக்க முடியும் அந்த வளர்ச்சி அடையும் சுதந்திரத்துக் கொள்கின்றது அதுபோல இறைவனாகி ஆண்டு கருத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் ஆத்மா வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தெளிவாது சொல்லுகின்றார் விரும்புகிறதில்லை திருச்செமன் பணிகளாக மிக கவனமாக போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி வருகிறபடி நான் அதிகமாக வாசித்து வாசித்து அதை உட்கொள்ளுடைய ஆத்மா சீக்கிரமாக வளரும் என்று அப்போது பேருந்து சொல்லுகின்றார் ஒன்று பேந்து இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வாசிப்போம் சகல துருக்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறு ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல ஒரு வசனமாக கலங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாக இருங்கள் கலங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாக இருங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார் ஆன்மீகத்திலும் வளர்ச்சி அடைவதற்கு ஆகாரம் தான் பரிசுத்த வேதாகம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த ஆகாரத்தை நாம் அதிகமாக உள்கொண்டு உள்கொண்டு நாம் உணரும் பொழுது நாம் உலக பிரதானமான சகல நன்மைகளை கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு கருத்து நிற்கிற வேத புத்தகத்தை இரவுக்கு தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமான வசனங்களை அடிக்கடி அதை கை ஆன்மா வளர்ச்சி அடைவதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று ஆவியானவர் திருவள்ளப்பட்டு சொல்லுகின்ற எல்லா சத்தியத்திற்கும் அன்று வேத புத்தகம் கிடையாது அவ்வப்பொழுது தேவன் பேச சொன்ன வார்த்தைகள் மாத்திரமே அவளுக்கு தெரியும் இன்று தேவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய களத்தில் எழுதியிருக்கிறது ஒரு மனிதர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவன் மேன்மை அடைவதற்கு அவருக்கு வியாதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு மீட்கப்படுவதற்கு பரலோகம் செல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றால் நம் அமீதமாக கவனித்து தேவனுடைய மனுஷனிடத்தில் ஆலோசனை பெற்று நம் படித்து கை கொள்ளும் பொழுது தேவன் கூறுகின்ற ஆசீர்வாதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா கருத்தரை நம்புகின்றவர்களுக்கு செய்கின்ற நன்மைகள் மகப்பெரியது என்று சொல்லி அரசனாகி தாவித்து சொல்லி இருக்கின்றார் ஆகினால் இந்த ஆண்டு நமக்கு ஒரு விடுதலின் ஆண்டாக பெருளம்பர் இருக்கிறார் அவர் சின்ன வயதிலும் ஆலிவு பிராயத்திருந்தேன் வேலை செய்து பின்னர் முழுநேர ஊழியத்திற்கு வந்துள்ளவர் அந்த பார்ட் டைம் வேலை செய்து கொண்டிருக்கும் போது வேலைக்கு கம்பெனிக்கு போட்டு வந்து மாலை நிறத்துல சிலருக்கு போய் சுயசிசங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வருவாராம் அவருக்கு ஒரு ஓட்ட கார் அவருக்கு இருந்திருக்கின்றது செல்போட்டுக்காக யாராவது தள்ளி விடணும் அதுக்காக இவர் என்ன பாக்கெட்ல போய் சாக்லேட் வாங்கி வச்சிருப்பாரு பையன்களை கூப்பிட்டு சாக்லேட்லாம் கொடுத்து தமாசா பேசிட்டு தம்பி நம்ம காரை கொஞ்சம் தள்ளி விடுங்க பிள்ளை எல்லாம் தள்ளி விட இவர் ஓட்டிட்டு போயிடுவார் இவரை கண்டோன சாக்லேட் மாமா வந்துட்டாங்கன்னு சொல்லி பிள்ளை எல்லாம் கூறி இப்படி காரை ஓட்டி கொண்டு இருந்தார் நூற்றி ஒன்னாவது தடவை பைபிளை படித்துக் கொண்டிருந்தேன் அதை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது அது அப்படியே நிறைவேறிவிடுகிறது என்பது நாம் அறிந்திருக்கின்றபடி நான் வேத புத்தகத்தை வார்த்தை என்று மதித்து அது நமக்காக எழுதித்தரப்பட்டது என்பதை எண்ணி வாசித்து அதன்படி நடக்கும்பு மிகுந்த நன்மைகள் பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லுகின்ற ஆத்மா வாழ்கிறது வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அதிகமாக உணர்த்தி பேசிக் கொண்டே இருந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக படிக்கும் போது உணரவில்லையே இன்றைக்கு இவ்வளவு அழகான நம்மிடத்தில் இருந்த பேசிக் கொண்டிருக்க என்பது உணர்ந்து சமையல் செய்து கொண்டிருந்தார் அதிசயம் என்று பிரியமானவரே அவருடைய ஆத்தமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா வேண்டுகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சரி அதனால இப்ப என்ன கேட்டிருக்கிறார்கள் எனக்கு இந்த ஓட்டக்காரரை மாத்திட்டு ஒரு நல்ல காரன் போறது அந்த அம்மா சொன்னார்கள் கடவுளுக்கு சித்தமானால் தரலாம் தானே என்று சொல்லி பையன் காரை கொஞ்சம் தள்ளிவிடும் சொல்லி காரை ஓட்டிட்டு போயிருக்கிறார் ஓடிக்கொண்டே போய்விட்டிருக்கும் போது வழியில ஒருவர் மறுத்திருக்கிறார் வருத்தமா நிப்பாண்டி இவர் ஏற்கனவே பரவாயில்ல தள்ளிவிட யார் நினைத்து விட்டு சுலவு பண்ணா உடனே அவர் கார் ஏறிக்கொண்ட ராபர்ட் இந்த காரை ஓட்டக்காரர் எவ்வளவு நாள் ஓட்ட போறா இவர் சுனார ஆண்டு நல்ல கார் கொடுக்கின்றவர்கள் இந்த ஓட்டக்கார இருப்பேன் இன்றைக்கே நல்ல கார் உங்களுக்கு ஆண்டு கொடுக்க போறா என்பதை நம்பர் இவருக்கு ஆச்சரியமா இருந்திருக்குது நான் வீட்டுல பக்கத்து வீட்டுல குடியிருப்பாரு பேசினதெல்லாம் கேட்டுட்டு சொல்றாரு என்று சொல்லி நினைத்தாராம் ஒரு கார் கம்பெனில ரெப்ரஸண்டேட்டிவா இருக்கிறேன் இப்படி ஓட்ட கார ஓட்டின ஆட்கள் எல்லாம் பிடித்து கொண்டு போய் அந்த காருக்கு ஒரு விலை வாங்கி கொடுத்து நல்ல காரை வாங்கி கொடுத்து கொண்டு வருகிறேன் ஆகையினால காரை கம்பெனிக்கு ஓட்டுங்கள் என்று சொல்லி கம்பெனியில கொண்டு விட்டு அவருக்கு ஒரு நல்ல காரை ஏற்பாடு செய்தார்களாம் இவர் சுனார எனக்கு பணம் கட்ட முடியாது சொல்லி இல்ல இந்த காரை பழுது பார்ப்பதற்கு மாதம் தோறி இவ்வளவு பணம் செலவிட்ட போது அவர் சொன்னார இவ்வளவு பணம் மாதம் தோறி செலவு செய்கிறேன் அந்த பணத்தை அருமையான தேர்தல் சொல்லுகிறார் நிறைவாக்கக்கூடிய வேலைகள் வந்து கொண்டிருக்கின்ற பணியினால் நம்பிக்கையிலே கொண்டே போகாது இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுவார் என்பதை உங்கள் மொத்தத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அப்போ சில இவர் சொத்த பலன் திமுக திருமணம் பெருகும் பொழுது அவர் ஈதுமாக செல்லும் திவாசிகளை ரெண்டு திமுத்தி அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிவாசனம் பாடையும் அனுபவிக்கிறேன் <tid> <tid> <tid> மனிதர்கள் யார் யாரையும் நம்பி வாழ்கின்றார்கள் ஒரு நாள் ஒரு அம்மா ஜெவண்ண வந்தார்கள் கணவனுடைய பிரிவினாலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆறுதல் வேண்டும் ஜெவமண்டல் என்று சொல்லி கேட்டுக் கொண்டார்கள் அவர்களோடு கூட பேசிக் நான் சாப்பிடு சாப்பாடு கார்ந்த என்னுடைய கனவுனை நினைப்பேன் அவர் வந்து என்னுடைய ஆகாரத்தினுடைய ஒரு பகுதியை சாப்பிட்டு விட்டு நான் சாப்பிடுவேன் என்று அந்த ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது எப்படியுமா செத்து போன ஆட்கள் வந்து சாப்பிடுவாங்க சாப்பாட்டுல கொஞ்சம் எடுத்துட்டு போகும் வீட்டுக்காரன் அப்படி உருவத்துல வந்து எடுத்துட்டு போனா நான் நம்பிடுவேன் ஐயோ விஷயமா சிதம்மா பள்ளி சாப்பிட சாப்பிட சாப்பிடக்கூடாது அது செத்தவர்கள் எப்படி வர மாட்டாரோ எப்படி நம்பாதீர்கள் எச்சரித்து உணர்த்தி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்பினோம் இப்படி அநேகர் நாட்களும் இறைவன் என்கிற பேரால எதை எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ சொல்கிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் அறிவேன் வெளிப்படத்தில் ஒன்னாம் அதிகார பதினெட்டாம் வாசிக்கும் பொழுது அறுபலட்சராகியே சுகிருசை பிடிச்ச சொல்லுகின்றார் மறித்தேன் ஆனாலும் இதோ சபா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் மறித்து போன மனுஷனை நாம் கும்பிடவில்லை உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றபடியால் நம்முடைய நம்பிக்கை மீன் போகாது என்று அவையான பெற்றுகின்றார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவியன் மறித்தேன் ஆனால் சமாதானங்களை உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு உருளம் வைக்கக்கூடாது என்று விதத்தில் எழுதியிருக்கின்றது அநேகரண்டை ஊர்வத்தை வைத்துக் கொண்டு வந்த ஒருவரனோடு விட பேசாதா என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்கிறதில்லை உயிரோடு இருக்கின்ற ஆண்டவருக்கு ஆராதனை செய்யபடியாக அவருடைய வார்த்தைகளை நம்பி அதை அது நிறைவேறும் என்று காத்து நம்பிக்கொண்டிருக்கும்படியாத ஒரு பாக்கியத்தை கற்று நமக்கு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நமக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை மாத்திரம் செய்து நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லியாவே சொல்லுகின்றார் இருக்கின்றார் பேசுகிறார் என்பதெல்லாம் அறிந்திருந்த சில வேலைகளில் இயேசு நாதர் சொல்லுவதை நாம் கவனிக்காதபடி சொல்வதன்படி செய்யாதபடி நாம் உயிரமாக வேறு சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி சென்று விடுகின்றபடியால் பல வருத்தங்களையும் பல கஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி ஆகாதபடி அவர் நமக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை மாத்திரம் செய்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்குமானவராகவே இருக்கின்றார் அவர் அதை வேதனைப்படுத்துவதற்கு ஆக மனத்தில் வரவில்லை அவர் மறுத்தோரது உயிரோடு எழுந்து நம்ம வாசம் பண்ணும்போது நம்மை வாசிர்வதிப்பதற்காகவே என்று சொல்லி பரிசுத்திலும் வாசிக்கிறார் போச நடவடிக்கைகள் மூன்றாவது இருபத்தி ஆறாவது பேருந்து பண்ணும்போது அவர் உங்களை எல்லோரையும் உங்கள் பொருங்களை உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களுடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றார் முதலாவது உங்கடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று சொல்லுவார் சொத்து பேசி சொல்லுகின்றார் அவர் உங்களை எல்லோரும் பொல்லாங்களிலிருந்து விலைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவந்தமுடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்கடத்திற்கு அவரை அனுப்பினார் என்று எழுதியிருக்கின்றது போல அவரை அனுப்பி இருக்கிறது நம்முடைய பொல்லான வழிகளை விட்டு விலக்கி ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற தீமையான வாழ்க்கையில் விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தேவந்தமுடைய குமாரன் அனுப்பி இருக்கிற அவர் நம்பி நம்பிக்கையிலே நாம் இன்னும் உறுதியாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பாக்கியவான் அவன் தண்ணீரண்டே நாட்டப்பட்டதும் கால்வாய் உரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையதும் தை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லித்தாவினர் அவளை வாழ்க்கையை கர்த்தார் சொல்லுகிறபடி மாத்திரம் செய்கின்ற மக்களுக்கு பெருகப்போர் சொன்னது எனக்கும் என்ன என்னுடைய வேலையின் வரவில்லை சொன்னார்மார் என்பது அறிந்திருந்தார்கள் அவரால் எல்லா நன்மைகளையும் கொடுத்த முடியும் என்பதை தெரிந்திருந்தார்கள் வேலைக்காரர்கள் பார்த்து என்று தாயார் சொல்லிருந்தார்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் இன்றைக்கு நேசர் நமக்கு நன்மை செய்யும்படியாகவே கடந்து வந்திருக்கிறார் நம்ம சகோலை போலாமல் நம்ம விடுதலை ஆக்கிலமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நம்மத்தில் கடந்து வந்திருக்கின்றார் அவர் நமக்கு சொல்வதை நாம் செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உண்டாகிவிடுகின்றது தண்ணீரை ஊற்றி சொன்னார் தண்ணீரை ஊற்றினார்கள் ஒன்று கொண்டு பந்திசாரிப்புதான் இடத்தில் கொண்டு போய் கொண்டு என்று சொன்னார் அப்போது இந்த வேலைக்காரர்கள் கேட்டிருக்கலாம் ஐயா கைகள் விருதுக்கலாம் தண்ணீர் இருக்கிறது ரசந்தான் வேண்டும் என்று சொல்லி மறுமொழி கொடுத்திருக்கலாம் அவள் செய்யவில்லை என்றால் மாதா சொன்னதுனாலே அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி அமதமாக கோரிக்கொண்டு புகழ்ந்தார்கள் நமக்கும் அப்படி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது வேதம் அப்படித்தான் சொல்லு ஏசுகிறிசு என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்வோமானால் இன்று சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பழிக்கு மகாலேயா அந்த தண்ணீரை முண்டு கொண்டு போன பொழுது வழியில போகும் பொழுதே அவைகள் ரசமாகிவிட்டது நல்ல ரசமாகி விட்டது இவ்வளவு பெரிய நல்ல ரசத்தை இவ்வளவு நேரம் எங்க வைத்திருந்து பந்தி விசாரிப்பார் கேட்கும்படியாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கருத்து செய்வார் என்று எழுதியிருக்கின்றது அகனால் பிரியமான தேவஜானமே இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே கர்த்த நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்து கர்த்துடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியான பெருத்துள்ள பெற்றுகின்றார் புத்தகம் நான்காவது அதிகாரும் இரண்டு முதலில் சில அவசரங்களை வாசிக்கலாம் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு ஒரு குடம் என்னெல்லாமல் அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான் ஒரு ஸ்திரி இலிசாவை பார்த்து முதல் அடியான் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தனுக்கு பயந்துடம் தான் அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் ரெண்டு குமாரின் தனக்கு அடிமையாக்கிக் வந்தான் என்று சொல்லி பேவருடைய மனுஷனிடத்தில் போய் முறையிடுகின்றாள் அவரோடு தரிசி சின்ன தீர்க்க தரிசியாக இருந்தார் அது இறந்து கடன் வாங்கியை பெருக்கின்றார் இப்ப கடன் கொடுத்தவர்கள் பிள்ளைகள் அடிமை வேலைக்கு கூப்பிட வந்திருக்கிறார்கள் கடன் தீர்வரிலும் பிள்ளைகள் வேலை செய்யட்டும் அது பல வருடங்கள் நாலு வருடமோ ஐந்து வருடமோ ஒரு சின்ன சம்பளத்தை போட்டு சரியான சாப்பாடு கொடுக்காதபடி அடிமைகளாக வேலை வாங்கி கடனை திருத்து பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புவார்கள் அடிமை வேலை வாங்குகிற ஒரு மறவை அப்படி அடிமைகளாக வேலை கொள்வதற்கு பிள்ளைகளை அழைக்க வந்திருக்கிறார்கள் அது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திருக்க தரிசனத்திலே அந்த சகோதரிக்கு இருக்கின்றார்கள் தேவனி மனுஷன் சொல்லுகிறார் பொருள் இருக்கலாம் என்று கேட்டபொழுது கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது அம்மா உண்மையை சொல்லுகின்றார்கள் அவருக்கு தேவணை மனுஷன் இப்படி ஆலோசனை கொடுக்கிறார் போய் அயல் வீட்டுக்காரர் எல்லாவற்றிலும் நிறைந்ததே ஒரு பக்கத்தில் வை அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு என்றால் அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான் போயிடுச்சேன் பாத்திரங்களை வாங்கி விடுதலை வைத்து நீ வைத்திருக்கிற எண்ணெய் அந்த குளத்திலே பாத்திரத்திலே ஊத்தி கொண்டே எல்லா பாத்திரங்களும் நிரம்பும் என்று சொல்லி சொல்லுகின்றார் நம்பி கடந்து போகின்ற கொஞ்சம் பணம் கொடுத்து கடத்தி நினைச்சேன் அவர் இருக்கிற எண்ணெய் வேற பாத்திரத்தில் ஊற்றணுமா அது எப்படியா நிறைய கடத்தை கொடுக்க முடியும் என்று அவள் சொல்லவில்லை அப்படிப்பட்ட நம்பிக்கை குறைவர்களுக்கு ஏற்படவில்லை கருத்தரு நம்புங்க கருத்தனை திருக்க தரிசிகளின் நம்புகள் என்று சொல்லுவது அமிகமாக பாத்திரங்களை வாங்கி வைத்து எண்ணெய் ஊற்றிக்கொண்டு எல்லா பாத்திரங்களும் நிறைய விட்டது பின்னரும் பொறுத்திருந்து எண்ணம் வந்து கொண்டுதான் நின்றுவிட்டதான் பின்னர் தோழி மனுஷன் ஐயா உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்னுடைய வீடு நிறைய எண்ணெய்களாக நிறைந்திருக்கின்றது அவர் சொல்லுகின்ற விற்று கடனை கொடுத்து விட்டு சேர்ந்து ஜீவனம் பண்ணி பணத்தை தேவஜானமே இவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கின்றார் புறப்படுகிற வார்த்தைகளின்படியே நாம் செய்யும் பொழுது நிறைந்த ஆசீர்வாதம் நமக்கு தந்துவிடுகின்றது கடன் தொலைகளை மாற்றி விடுகிறது இந்த ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாத்து கொண்டுவரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசிக்கின்றோம் ஏற்ற காலத்திலும் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கட்டளைட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கவும் கற்ற தமது நல்ல பொற்றுசாலையாக வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிப்பாய் கடன் வாங்காது கடனை கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கலாம் நம்பிக்கை வீண்புகாது என்று சொல்லுகிறார் தேவஜானமே தேவ நமக்கு என்ன சொல்லுகிறார் உணர்ந்து அதை அப்படியே நாம் செய்யும் போது அதனால் கிடைக்கிற நன்மைகள் நம்மை கடன் வாங்காதபடி வாங்கிய கடனை கொடுத்துவிட்டு நீதிப்பணங்களை வைத்து வாழ்க்கை நடத்தும்படியாக மிகச் வாழ்க்கை நமக்கு தரும் என்று சொல்கிறேன் சொல்கின்றபடியினால் பேரின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நமக்கு அதிதமாக மாற்றப் போகின்றது நிச்சயமாக முடிவுண்டு மீன் போகாது என்று சொல்லியிருக்கின்ற மொழியினால் சித்திரத்தை கண்டு வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகளை கண்டு கடன் கண்டு கலக்கம் அடைந்திருக்கிற தேரோடைய ஜனங்கை பேரின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே குண்டி போகாதிருக்க அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் நிறைவேறும் என்றும் வேதனைப்பட்டு விடுதலை பெற்று சந்தோஷமாக சொல்லுகின்றார் பல நடத்தில் கேட்கலாம் என்ன செய்ய போகிறீர்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிற என்று சொல்லி பல நடத்தில் கேட்கலாம் கடல்காரர்களுக்கு என்ன பண்ணு சொல்ல போகிறேன் என்று சொல்லி கேட்கலாம் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறதால் அவர் காத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார் நிச்சயத்திருக்கிறேன் என் தேவரத்தில் என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என் ஆத்தாமி என் தேவரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அவரது என்னால் வரைக்கும் காத்துக் வல்லவராக இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கக்கூடிய மக்களாக நம்பிக்கையிலே குண்டிப்புகாம இருக்கக்கூடிய மக்களாக காணப்பட என்று அவருடன் பெற்றுகின்றார் எந்த நெருக்கங்கள் எந்த எதிர்ப்புகள் இருந்தாலும் விசுவாசனுடைய நான் விசுவாசித்திருக்கிறவர் அறிவேன் மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கப் போகின்றது நம்முடைய நம்பிக்கைகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது நாம் அறிந்திருக்கிறபடினால் தொடர்ந்து தேவனுக்கு கீழ்படிந்து என்னுடைய வார்த்தைகளை அப்படியே நம்பி இவன் சொல்வதையெல்லாம் அப்படியே செய்து மிகுந்த நன்மைகளை பெற்று சாட்சிகளாக வாழ்வோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆவோம்